ணேபிணுமே பசியே மாஷ்ராங்கை வாசி யசேம்தேவஹி தஞ்சாயுந்திரோ விர்தவாதி நூஷா விஷவே நோபஸ்ப ிானுஷ மம்ரம்ுபாசாி சந்ததீத்தயமியாவ லக்ஷ்யம் ததேவாட்சரம் சோமிய வித்தி உபனிஷத் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை உபதேசம் செய்கிறது மோட்சத்திற்கு இதுவே முக்கியமான ஞான சாதனம் வரைணியம் வரிஷ்டம் பிரஜா நாம் விஜானாத்து பரம் இதெல்லாம் முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது காலையில் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆவிஹி சந்நிஹிதம் குகாச்சரம் நாமங்கிறது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் அதாவது ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் என்ன சைத்தன்யம் மகற்பதம்ங்கிறது வந்து பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் அதுவும் சைத்தன்யம் அத்தேதத் சமர்ப்பித்தம் ஏதத்து ஏஜத்து பிராணத்து நிமிஷச்ச ஏதத்து சமர்ப்பித்தம் அது என்னது வரைணியம் வரிஷ்டம் பிரஜாநாம் விஜானாத் பரம் வரைணியம்னா என்னர்த்தம் மோஷசாதனமாக அதையே விரும்ப வேண்டும் அஹ வரேம்னு சொன்னால் வாழ்க்கையில் பொருளை தேர்ந்தெடுக்கக்கூடாது விறனச்சூசு சூசுனு அர்த்தம் வரேணியம்ங்கிறது வந்து காயத்ரி மந்திரத்திலே சொல்கிறோம் வரேணியம் பர்கா வரேம் பர்கானா இங்கேயும் வரேயம் ஆவிஹி அப்படி போட்டுக்க வேண்டியதான் ஆவிஹினாலும் பர்கஹினாலும் ஒரே அர்த்தந்தான் பிரகாஷா ஸ்வயம் பிரகாஷர பிரகாசகத்தை சதி ஸ்வ இதர அப்பிரகாசத்வம் ஸ்வயம் பிரகாசத்துவம் அப்படின்னு ஸ்வய்பிரகாசத்துக்கு லட்சணம் ஸ்வ இதர பிரகாஷ்யத்வே சதி தான் மற்றவைகளை ஒளிர்வித்தபொழுதிலும் மற்றவைகளால் தான் ஒளிர்விக்கப்படாதது எதுவோ அதுவே ஸ்வயம்பிரகாசம் ஸ்வ இதர பிரகாஷ்யத்வே சதி ஸ்வ இதர அப்பிரகாசியத்வம் ஸ்வயம் பிரகாசத்வம் ரொம்ப கடவுடான்னு சொல்கிறேன் விஷயம் ஒன்றுதான் சொல்கிற பாஷைதான் கொஞ்சம் இதாக இருக்கு கடினமாக தோன்றுகிறது தான் மற்றவைகளை ஒளிர்வித்தாலும் மற்றவைகளால் ஒளிர்க்கப்படாதது எதுவ அதுவேயம் பிராசம் தமிழில் சொன்ன இது தான் சம்ஸ்கிருத்தில் சொன்னேன் ஸ்வ இத்தர பிரகாஷ்யே சதி ஸ்வ இத்தர அப்பிரகாஷ்யம் ஸ்வயம் பிரகாசத்வம் அதுவே வருண்ய மோக்ஷாதனம் அதுதான் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது என்னது ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் ஜீவாத்ம பரமாத்ம ஏகத்துவ ஜானம் சர் சர்வாத்மத்வானம் பிரஜா நாம் விஜானாத் பரம் அது சேத சௌரிமா இருக்கு பிரஜா நாம் விஜயானாத் பரம் மக்களுடைய சாதாரண உலகியல் அறிவுக்கு பிரத்ய பிரமாணாதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம் அகோசரம் அர்த்தம் பிரஜா நாம் பிரமாண அகோச்சரம் நம்முடைய பிரமாணங்களுக்கு புலப்படாதது ஆனால் நம்முடைய பிரமாணங்களை ஒளிவிப்பது வரிஷ்டம் வாழ்க்கையில் அதுவே சிறந்தது இந்த சில பேர்லாம் சொல்கிறாங்க ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் லோயர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது உயர்ந்த உணர்வு தாழ்ந்த உணர்வு நமக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் தாழ்ந்த உணர்வு மகான்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் இருக்கிறது உயர்ந்த உணர்வு அப்படி கிடையாது உணர்வுல உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது ஆகையினால மனதுல தான் உயர்ந்த மனம் தரமுள்ள மனம் பண்புள்ள மனம் அப்படின்னு சொல்லலாமே தவிர மனதுல தான் உயர்ந்த எண்ணங்கள் நிறைந்த மனம் தாழ்ந்த எண்ணங்கள் நிறைந்த மனம் அப்படி சொல்லலாமே தவிர சைத்தன்யம் ஆத்மாவில் உயர்ந்த ஆத்மா அவர் உயர்ந்த ஆத்மா அவர் வந்து என்ன ஹையஸ்டு சோளு கிரேட்டஸ்ட் சோலு அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான் உணர்வில் உயர்வு தாழ்வு இல்லை பாராதி பூதம் நீ அல்லை உன்னைப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஒரு நாள் கூட இந்த பாட்டு வரலை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழில் ஆக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம் ஒரு லயன் வந்து முதல் லயன் வந்து ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் சைத்தன்யம் என்று சொல்லுகிறது பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் சைத்தன்யம் என்று சொல்லுகிறது ஆஹ பரமாத்மாவினுடைய ஸ்வரூபமும் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபமும் ஒன்று இதையே வாழ்க்கையில் நாம் மோட்சத்துக்கு ஞானமாக சாதனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் உயர்ந்தது வாழ்க்கையில் உயர்ந்தது இதுதான் மற்றதெல்லாம் அடையிற வரைக்கும் ஏதோ சந்தோஷம் கொடுக்கற மாதிரி ஒரு பிரமை இருக்கும் வீட்டை கட்டுற வரைக்கும் வீடு ஆனந்தம் கொடுக்குங்கிற எண்ணம் இருக்கும் வீட்டை கட்டின பிறகு ஆனந்தம் கொடுக்குங்கிற எண்ணம் போயிடும் கல்யாணம் ஆற வரை கல்யாணம் ஆற வரைக்கும் ஆனந்தமாக இருக்குங்கிற எண்ணம் இருக்கும் கல்யாண ஆனத்துக்கு பிறகு அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பதவி கிடைக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எலெக்ஷன் டமயத்தில் அதெல்லாம் ரொம்ப அது கிடச்சோன்னே அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பான் அது கிடைஞ்சதுக்கு கிடைச்சதுக்கு பிறகு துக்கமாக தோணும் எதுவும் அடையிற வரைக்கும் ஆனந்தம் மாதிரி இருக்குது அடைஞ்சதுக்கு பிறகு அது ஆனந்தமாக தென்படுவதில்லை துக்கமாக தென்படுறதோ இல்லையோ நிச்சயமாக நிறைவாக இல்லைன்னு சொல்லுவான் குறைவு இருக்கோ இல்லையோ நிறைவாக இல்லைங்கிற கருத்து நிச்சயமாக இருக்கும் அதுவே குறைதானே நிறைவாக இல்லை என்பது குறைதானே இதெல்லாம் அடைஞ்சுட்டேன் ஆனாலும் இதை காட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறபோது எனக்கு இது குறையாக தென்படுகிறது நிறைவாக இல்லை ஆக இதுவே வரிஷ்டம் வரேண்யம் வரேண்யம் பர்ககா தீமகிதான் வாழ்க்கையில் நாம் எதை சூஸ் பண்ணணுமோ அந்த சைதன்யத்தை தியானம் பண்ணுவோமாக வரேன்யம் பர்ககா தீமகி வரேயம் தனம் ந தீமஹி வரேயம் காமம் ந தீமஹி வரேயம் காமத்தையோ தனே தனத்தையோ ந தீமஹி அதை தியானிக்க மாட்டோம் அர்த்தத்தையோ காமத்தையோ இன்னும் சொல்லப்போனால் ஸ்வர்க்கம் ந தீமஹி அமெரிக்கா ந தீமஹி அப்படி போடணும் அமெரிக்காவை தியானம் பண்ண மாட்டேன் வரேம் பர்கா தீமஹி அதே மாதிரி இங்க சொன்னார் இத தத்து அக்ஷரம் எது அர்ச்சிமத்து அணுப்யா அணுகூ மகத்தா மகத்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ஒரு நாளும் அணுவுக்கு அணுவா இருக்கிறத எத்தனையோ கருவிகளை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அறிகிறவன் அணுவுக்கும் அணுவாக இருக்கிற பொருள்களை அறிகின்றவனை எதை கொண்டு அறிவது நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிற பொருள் அறிஞ்சாலும் ஆனால் அந்த அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிற பொருள் அறிஞ்சாலும் இவன் அறிகிறவன் வந்து அறிய முடியுமோ அதுக்கு ஒன்றும் ஸ்கோப்பே இல்லை அறிபவனை அறிவது எப்படி எதன் எந்த கருவி கொண்டு அறிவது அறிபவனை அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிந்து கொள்ளணும் அவ்வளோதான் அதனால் அது மகத்தில் மகத்து தத் ஏதத்து அக்ஷரம் பிரம்ம எஸ்மின் லோக்கா நிஹிதா லோகினஷ எல்லாம் திரும்பவும் அதே தான் தான் விளக்கி சொல்லியது அதுவே சத்தியம் அதுவே அமிர்தம் தத்து வேத்தவ்யம் அதாவது வித்துன்னு ஒரு தாத்து வியூன்னு ஒரு தாத்து வியுங்கிறதுனால வேத்தவியம் இந்த அர்த்தம் வரும் வேத்தவியம் வேதித்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டும் ஞாத்தவியம் ஞேயம் கீதையில் பகவான் சொல்கிறார் ஏதது ஞானி புரோக்தம் இதுவே நான் ஞானம்னு சொல்லுவேன் அஜ்ஞானம் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஞானம் இருந்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கலன்னா அந்த சமானம் நமக்கு உலகத்தில் எந்த அறிவு இருந்தாலும் ஆத்ம ஜானம் இல்லைன்னா அந்த ஜானம் அல்ல அஜானத்துக்கு சமானம் எந்த ஜானம் நம்முடைய துக்கத்தை பரிபூர்ணமாக நீக்குமோ அந்த ஜானமே ஞானம் என்று சொல்லப்படும் எந்த ஜானம் நம்முடைய துக்கத்தை போக்காதோ மாறாக நிறைய காம்ப்ளெக்ஸை வளர்க்குமோ அந்த ஜானம் ஞானமாக கருதப்பட மாட்டாது வேதாந்தத்தின்படி அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்லுகிறது திருஷ்டாந்தம் சொல்லுகிறது என்னது வில்ல தனுர்வேத வி தனுர்வித்யா தனுர்வித்யா திருஷ்டாந்தா இந்த தனுர்வித்யா திருஷ்டாந்தத்தில் என்ன எல்லாம் முழுக்க சொல்லலை உபனிஷத்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் உபனிஷதங்கள்லாம் ஏதாவது ஒரு கதையை சொல்லியோ அல்லது திருஷ்டாந்தத்தை சொல்லியோ நியாயம்னு பேரு திருஷ்டாந்தம்னு சொன்னால் நியாயம் நியாயத்தில் திருஷ்டாந்தம் இருக்குது திருஷ்டாந்தம்னால் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்னா உதாகரணம் உதாரணம்னால் சான்று ஏதாவது ஒரு புரிய வைக்கிறதுக்காக ஒரு நியாயத்தை சொல்லி புரிய வைக்கிறது அதுக்கு இங்கே வந்து வில்லில் அம்பு எய்துகிற உதாரணத்தை சொல்லி இருக்கிறது லட்சியம் என்ன அம்பு என்ன வில்லு என்ன வில்லு எய்கிறவனை பற்றி இங்கே சொல்லலை அதனால அதை நாம் எடுத்துக்கூடாது திருஷ்டாந்தம் பூர்ணமாக இருக்காது இப்போ வில்லு அம்பு எய்கிற திருஷ்டாந்தம் இருக்க இந்த எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் தான் நான் சொல்லி பழக்கம் எனக்கு திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் என்ன சொல்றாரு சுவாமி திருஷ்டாந்தம்னா அது என்னன்னு கேட்கக்கூடாது திருஷ்டாந்தம்னு சொன்னால் நம்ம அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு அனுபவத்துக்கு புலப்படாத விஷயத்தை புரிய வைக்கிற முயற்சிக்கு பேர் திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் அதுதான் நமக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்ச ஒன்றை உதாரணிக்கிறது உதாரிக்கிறதன் மூலம் புரிய வைக்கிறது இப்போ இங்கே உபரிஷத்து என்ன சொல்லி காலையில் சொன்னேன் ஓங்காரத்தை தான் வில்லாக சொல்லியிருக்கு நம்ம உபனிஷத் சாஸ்திரம்னு எடுத்துக்கலாம் தப்பு இல்லை உபனிஷத் சாஸ்திரத்தையே எடுத்துக்கலாம் ஆனால் அது ஓங்காரம்னு அடுத்த மந்திரம் சொல்ல போகிறது கட்டோபனிஷத்தில் ஒன்று ரெண்டு பதினேழுன்னு சொன்னேன் பிரஷ்னோபனிஷத்தில் அஞ்சு ரெண்டுன்னு சொன்னேன் தைத்திரிய நாராயண உபனிஷத்தில் எழுபத்தி ஒன்பதாவது மந்திரம்னு சொன்னேன் ஓம் தத் பிரம்மா தைத்திரியோபனிஷத்தில் சீக்ஷாவல்லியில் எட்டாவது அணுவாக்கம் ஓமி திப்ரம்மா ஓமி தீதகும் சர்வம் அப்படி சொல்லியிருக்கு அங்கே உபாசனையாக சொல்லியிருக்கு சாந்தோக்கிய உபநிஷத்தில் ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஓமித்யுதீதமுபாசீத எல்லாம் நிறைய ஓங்காரத்தை பற்றி விசாரம் பண்ணியிருக்கிறது ரெண்டு இருபத்தி மூன்று மூன்று பிருகதாரணிக உபநிஷத்தில் நாலு ஒன்று ஒன்று இதெல்லாம் பார்க்குறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த நம்பர்லாம் போய் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் நம்ம இதே விற்த்தியில் இருக்கலான்னா இதுக்கெல்லாம் அந்த நம்பர்லாம் சொல்லி வைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ என்னாச்சு இப்போ இந்த உதாரணத்தை எடுத்துப்போம் வில்லு இருக்குது அம்பு இருக்குது லட்சியம் இருக்குது இது பார்த்தா என்ன சொல்ல தோணும் நமக்கு வில்லு அம்பு லட்சியத்தை பார்த்தா லட்சியம் வெகு தூரத்தில் இருக்குது வில்லு இங்கே ஒருத்தர் இருக்கான் அம்பு இருக்குது அந்த வெறும் அம்பு மாத்திரம் நேரடியாக போகாது வில்ல அம்புல பூட்டணும் பூட்டி வில்லை நாணேற்றி அதை எழு இழுக்கணும் வில்லுக்கு நாணேற்றி அந்த நானில் இந்த அம்பை வச்சு வில்லோடையும் அம்பை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் இழுத்து விட்டால் அந்த லட்சியத்தை போய் அது அடையும் அப்போது வில்லு ஒரு இடத்துல இருக்குது அம்பு ஒரு இடத்துல இருக்குது அம்புக்கும் லட்சியத்துக்கும் தூரம் இருக்குது அப்புறம் அந்த அம்பு அங்கே போய் லக்ஷ்யத்தில் சேர்ந்த உடனே தூரம் நீங்கி விடுகிறது அம்பு அங்கே போய சேர்ந்து விடுகிறது அம்பையும் தூரம் இது லட்சியமும் ஒன்றாகி விடுகிறது இது திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தத்தில் நிறைய தோஷம் இருக்குது தோஷம் இருக்குதுன்னா என்ன புரியறதுக்காக இந்த உதாரணம் சொல்லியிருக்கே தவிர அது அப்படியே நினச்சிக்கூடாது நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கார் எங்கள் பரமபதம் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல இது அதுதான் நல்ல அர்த்தந்தான் இது அடிக்கடி பன்றிக்கே மாறி மாறி வந்துட்டுருப்போம் கீழே இந்த இப்படி போகும் ஒரு குட்டி பாம்பு இருக்கும் அப்புறம் கடைசியாக தொண்ணூற்றி ஆறா அங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்கும் நேர பன்றி வந்துருவோம் விளையாடிக்கிட்டே இருப்போம் நல்ல விளையாட்டது விளையாடிக்கிட்டே இருப்போம் போய் போய் கடைசியில் கரெக்டாக போடணும் அந்த கடைசி இடத்துல போய் ஒரு தாயத்தை போட்டு உட்காந்துருவோம் அப்புறம் அடுத்த தாயம் விழவே விழாது ரொம்ப இதாக ஐயோ ஐயோ ஐயோ கடவுளே சாமியே கடவுளே அவன் வந்து விழணும் நீ பாம்பில் அவன் சொல்லிட்டு இருப்பான் விழா அதில் இதில் இருந்தால் வந்துடும் இதில் இருந்தால் வந்துடும் இந்த பாம்பு அங்கங்கே இந்த பாம்பு வேற திடீர் திடீர்னு வேற அங்கங்க பக்தி செய்தால் சத் சங்கத்தில் இருந்தால் நேராக இவருக்கு வந்து சத்குணப் பிராப்தி இவர் வந்து ஆறு ஆறு ஆறு குணங்கள் நாசம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் மேலே உட்காந்துருவார் இந்த சிவப்பிரியாம்பா கூட இது தயார் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பரமபத சோப்பானம்னு இதுக்கு பேர் இப்படி போய் மேலே போகும் அப்புறம் அங்கேருந்து பொண்ண பாம்புழையா இறங்கிறது இதுதான் வாழ்க்கையே கேம்ப்புக்கு போனோம் அப்புறம் என்னன்னா சாமிஜி பாம்பு வழியாக இறங்கணும் அப்படின்னு சும்மா நீங்களும் இறங்க மாட்டிங்க சர்வதா அகண்ட பரிபூர்ண சாம்ராஜ்ய மோக்ஷித்திரஸ்து அப்படின்னா அது சொல்லுங்க அப்படின்னா சொன்னா தான் கிடைக்குமா அவ்வளோதான உபதேசம் பண்ணிட்டுருக்கோங்க இந்த அஸ்தூல வந்து வந்துடுமான்னா அது நல்லது ஆசீர்வாதம் நல்லது தான் நிஜமாகவே டிஸ்டன்ஸ் ஆனால் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இங்கே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தூரம் என்ன பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தூரம் என்ன எப்படி அடையிறது நான் தான் சொன்னேன் பிரம்மத்தை அடைய முடியாது பிரம்மமாக ஆக முடியாது பிரம்மத்தை அறிய முடியாது பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது ஏனென்றால் அதுவாகவே நான் இருக்கிறேன் ஆக அடைய முடியாது அடையணும்னா ரொம்ப தூரம் இருக்குது இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா நான் இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் கண் இப்போ சொன்னாலே போகிறோம் அடையணும்னு சொன்னாலே கண்ணை மூடிடுவோம் மூடி அடையணுமே அடையணுமே அடையணுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொன்று ஆகணும்னா என்னென்னா எப்போ ஆகிறது அடையணும்னா எங்கே போய் அடையிறது கேள்வி தேசத்தகா பரிச்சின்னமா எங்கே போய் அடையிறது எப்போ அடையிறது ஆகணும்னா எப்போ ஆகிறதுன்னு தான் கேட்போம் எப்படி எப்படி அடையிறதுங்கிறதுலாம் இல்லை எப்படி ஆகிறதுன்னு சொல்கிற வழக்கம் இல்லை அதுவும் கேட்கலாம் அது தப்பு இல்லை எப்போ ஆகிறது அது அதுவாக எப்போ ஆவேன் அதுவாக ஆக முடியாது அப்போ என்ன தான் எனக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தூரம் பரமாத்மாவுக்கும் எனக்கும் உள்ள தூரம் என்னது அது வந்து இடத்தால் தூரம் அல்ல இப்போ ஆகாசத்தை நான் என்ன பண்ணணும் ஆகாசத்தை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆகாசத்தை அடைவதற்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆகாசத்தில் தான் நீ இருக்கேன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மனிதனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் மனிதன் மனிதனாகவே இருக்கிற நான் திடீர்னு நான் இப்போ தமிழனாக இருக்கிறேன் தமிழனாக இருக்கிற நான் மனிதனை கர்நாடகாவுக்கும் தமிழ் இதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் மனிதனாகிறதுக்கு என்ன பண்ணணும் சண்டை போடுறதை நிறுத்தணும் மனிதனாவதற்கு என்ன பண்ணணும் மனுஷனாகிறதுக்கு நான் மனுஷன்னு புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா பரமாத்மாவாக தன்னை புரிஞ்சிக்கணும் இதுக்கு என்ன இடைஞ்சல் இருக்குன்னா சாஸ்திரத்தில் பாஷையில் சொல்லணும்னா அக்ஞானம் தான் இருக்கு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியாக இருப்பது என்ன அஜானம் அறியாமை அஜ்ஞானந்தான் இடைவெளியாக இருக்கு கேப்பாக இருக்குது இந்த அக்ஞானத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த கேப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அதுக்கு வழி என்னது ஞானத்தை தவிர அஜானத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி இருட்டை போக்குறதுக்கு என்ன வழி வெளிச்சத்தை கொண்டு வருதுதான் அக்ஞானத்தை போக்குவதற்கு இது நேரத்தின் இட நேரத்தால் ஆக கிடையாது எந்த நேரம் நாம் பரமாத்மா ஆகிறது எ எவ்வளவு தூரம் எனக்கும் பரமாத்மாவுக்கும் நான் எப்போ பரமாத்மாவாகிறது இந்த கேள்வியை கேள்விக்கே இடமில்லை நீ பரமாத்மாவாகத்தான் இருக்கிறாய் அக்ஞான யோகா பரமாத்மனஸ்தவ ஹனாத்ம பந்தஸ்ததையே வசம் ஸ்ருதி விவேக காரணத்தினால் பரமாத்மாவாகிய உனக்கு அனாத்மாவோடு பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அது பரமாத்மன்தர்தான அரமாத்மஸ்தவர்வேக்கமரோ விவேக தயோர் விவே ததைய சம்ஸ் தயோர் விவேகோதித்த போதவன் தயோ விவேக உதித்த போதவன் அதை பிரித்து அறிஞ்சுக்கிறதுனால உண்டாகிற ஞானமாகிய நெருப்பு அஜான மூலம் அஜான காரியம் பிரதேத் சமூலம் அஜானத்துடைய காரியத்தை அதனால் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை அடையிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அஜானத்தை நீக்கணும் அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஞானத்தை அடையணும் ஞானத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் ஞான சாதனத்தை உபயோகப்படுத்தணும் ஞான சாதனம் என்ன உபனிஷத் உபநிஷத் சாஸ்திர விசாரம் ஏற்கனவே கண்ணாடி உதாரணம் சொல்லியிருக்கோம் அது மாதிரி உபநிஷத் விசாரத்தின் மூலம் என்னை நான் தெரிந்து கொள்கிறேன் பரமாத்மா என்று தெரிந்து கொள்கிறேன் மந்திரத்தை படிக்கலாம் மந்திரத்தை படிக்கலான் மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் மகாஸ்திரம் மகாஸ்திரம் தனு கிரகித்வா தனு கிரகித்வா தனு என்ன அர்த்தம் வில்லை எடுத்துக்கொண்டு வில்லை எடுத்துக்கொண்டு எந்த வில்லை எடுத்துக்கொண்டு ஷதம் உபனிஷதி பவம் ஐபநிஷதம் உபனிஷத்துக்களில் உபதேசிக்கப்பட்டுள்ள மகாஸ்திரம் மகாஸ்திரம்னு சொன்னால் ஓங்காரம் மகாஸ்திரம் அஸ்திரம்னா என்னது ஆயுதம் மகா அஸ்திரம்னா என்ன அர்த்தம் அஸ்திரங்கிறதுக்கு மகாஸ்திரம் தனு அஸ்யத்தே க்ஷிப்பதே அஸ்மாத்து ஷரஹா இது அஸ்திரம் எதனால் அம்பானது எய்யப்படுகிறதோ அது அஸ்திரம் எனப்படும் தனுகுக்கு பேர் அஸ்திரம்னு பேர் அஸ்திரத்துக்கு ஷஸ்திரத்துக்கு வித்தியாசம் சாதாரணமாக இங்கே அர்த்தம் இது இல்லை ஓமித்தி சஸ்திராணி சந்தி ஷஸ்திரம்னு சொன்னால் கையிலயே வச்சுக்கிட்டு விடாம அடிக்கிறது வாழால் சண்டை போடுறோன்னு வச்சுங்களேன் வாழை விட்டுடுவோமா கையை விட்டு உள்ளே வச்சுட்டு சண்டை போடுவோம் அதில் மாட்டின்னு கூட சண்டை போடுவோம் கோடாரி கோடாரியால் அடிக்கிற போது அது வந்து சஸ்திரம் சஸ்திரம்ங்கிறது கையை விட்டு எடுக்காமல் கையில் பிடிச்சிக்கிட்டே சண்டை போடுறது அடிக்கிறது வெட்டுறது அதுக்கு பேர் சஸ்திரம்னு பேர் அஸ்திரம்னா தூக்கி எரியரு அஸ்திரம்ங்கிறது தூக்கி எரியருது துப்பாக்கியில் இருக்கிற குண்டுக்கு பேர் கோலகாஸ்திரம் அஸ்திரம் அது குண்டு வந்து போயிடுறது துப்பாக்கி கையில் இருக்குது ஆனால் இது என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே நிறைய வச்சுருக்கான் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கான் ஆக இது வந்து அஸ்திரம்னு சொன்னால் இங்கே நம்ம கையை விட்டு போகிறது அதுலேயும் சில சக்தியெல்லாம் உண்டு விட்ட அஸ்திரத்தை வாங்குகிற சக்தி ராமர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா அதை போட்டாச்சுன்னா திரும்ப வாங்கவும் முடியுமா வேணும்னா அது மந்திரத்தை சொன்னால் திரும்பி வந்துடும் விட்ட உடனே தப்பாக போயிடுத்துன்னு வச்சு வேபா என்ன வந்து தெரியாமல் இந்த கத்தியை ஓங்கி எரிஞ்சால் அது அஸ்திரம் ஆகிடும் கத்திய கையில் பிடிச்சின்னு சண்டை போட்டால் சஸ்திரம் கத்தியை ஓங்கி எறிகிற அந்த சினிமாவிலெல்லாம் காட்டுவோம் பாருங்கள் தூரத்துலேருந்து இப்படி பார்த்து இப்படி எறிவான் எரிஞ்ச உடனே போய் ஆழுந்துடுவான் பின்னாடி முதுகில் போய் குத்திடும் பின்னாடி கையில் குத்தும் விழுந்து அப்படி இல்லை அஸ்திரம் இங்கே அஸ்திரம்னா என்னது மகா அஸ்திரம் சாதாரண அஸ்திரமா மோக்ஷாதனத்தை கொடுக்கிறது இந்த தனுஹூ தனுகுனா இங்க வில்லு அஸ் வில்லுக்கு தான் இன்னொரு பேர் மகாஸ்திரம் தனுஹு இதன் மூலம் அம்பானது எய்யப்படுகிறது இதன் மூலம் ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவாக உணர்கிறான் எந்த உபனிஷத் மந்திரங்களின் துணை ஜீவாத்மா அனவன் தன்னை பரமாத்மா என்று உணர்கிறானோ அந்த உபனிஷத்தங்களா உபனிஷத்தங்களாகிய வில்லானது மகா அஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது சரி நான் பரமாத்மா ஆனதுக்கு பிறகு ஜீவாத்மா ஆவேனோ சந்தேகம் வந்துடும் இந்த மாரியம்மன் கோயில் பூசாரிக்கு அவர் மாரியம் பூசாரி மாரியம்மன் கோயில் விசேஷம் வர்ற இன்னைக்கு அவர் சாமியாக மாறிடுவார் அவர் என்னொன்னார் அந்த கங்கணம் எல்லாம் கட்டி அவர் பார்த்தா விரதமெல்லாம் இருந்து ரொம்ப பரமாத்மா மாதிரி ஆகிடுவார் அதனால் எல்லாரும் அவரை விழுந்து கும்பிட என்ன அது என்ன என்ன அவர் அந்த அதே ஞாபகத்தில் இருக்காரா அந்த அம்பாள் ஞாபத்திலே இருக்கார் அவர் ஆகையினால் அவருக்கு மரியாதையெல்லாம் கிடைக்கும் திருவிழா முடிஞ்சப்படா என்ன சாராய கடையில் இருப்பார் திருவிழா முடிஞ்ச ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக பார்க்காது என்னமோ மாறுறது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய படி அதுக்கு இருக்கவே இருக்கு அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை இந்த மாரியம்மன் கோயில் பூசாரியும் சரி எந்த கோவில் பூசாரியாக இருந்தாலும் சரி நான் பன்னெண்டு நாளைக்கு பூஜைக்காக வேண்டி மசாலா தோசை ஹோட்டலில் சாப்பிடாமல் இருந்தேன் அப்புறம் அப்புறம் என்னென்ன பூஜை முடிஞ்ச உடனே எங்கடா போனார்ண்ணா ஹோட்டலுக்கு போயிருக்காருண்ணா பரமாத்மா என்னன்னாருண்ணா ஜீவாத்மாவை அடைந்த பரமாத்மா மறுபடியும் போனார்ப்பா அப்படிலாம் நடக்குமா இங்கே இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டலோ வந்துருக்கோம் மசாலா தோசை சந்யாசம் பண்ணியெல்லோ உபனிஷத்து படிச்சுட்டு இருக்கோம் இங்கே உண்டா போட்டாங்களா அதெல்லாம் இங்கெல்லாம் அப்படிலாம் மாதிரி எனக்கு தெரியல தனுர் கிரகித்வா போட சொல்லுடலாமா தனுர் எடுத்து எப்படிப்பட்ட வில்லு ஔபனிஷதம் உபனிஷதி ஓங்காரப் ஓங்கார ப சப்தம் ஓங்காரவதம் அகாரம் உக்காரம் அகார விசாரம் நீங்கள் உபனிஷத் விசாரம்னு எடுத்துருந்தாலும் சரி ஓங்கார விசாரம்னு சொன்னாலும் சரி தப்பு இல்லை ஏன்னா அடுத்த மந்திரம் அது சொல்ல போகிறது அப்போ வில்லு எது வில்லுங்கிறது ஓங்காரம் அடுத்த மந்திரம் பிரணவோ தனுகுனு சொல்ல போகுது ஆகவே இதை சொல்கிறோம் உபனிஷத்துக்களுள் சிறப்பாக சொல்லப்பட்ட ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் என்னது ஷரம் ஷரம்னு சொன்னால் இந்த இடத்துல அங்கேயும் சொல்லியிருக்கு ஷரோஹி ஆத்மா இங்கேயும் எடுத்துக்கணும் ஷரகாங்கிறது இங்கே வந்து அம்பு வில்லு எது ஓங்காரமாகிய வில் அம்பு எது ஷரகாங்கிறது ரெண்டு மந்திரத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டா சௌரியம் ஆத்மா ஆத்மாதான் அம்பாக இருக்குது எப்படிப்பட்ட அம்பு இந்த அம்பெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களோ இந்த இதெல்லாம் காட்டுவாங்க அம்பெல்லாம் பண்ண ஆர்ச்சரி தான் திருஷ்டாந்த இது அதெல்லாம் இந்த அம்பு என்ன பண்ணணும்னா அது இரும்பெல்லாம் நல்லா காய்ச்சி அதை நீட்டி அதை கூர்மை பண்ணி அதெல்லாம் நல்லா தட்டி சாண பிடிச்சி எல்லாம் பண்ண இன்னுங்கிறது சிலதில் விஷத்தை வேற தடவுவோம் ஆக இதெல்லாம் பண்ணுறது விஷத்தை விஷந்தடவப்பட்ட அம்பால் எய்யப்பட்ட மிருகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் ஒரு வியாக்கியம் விளக் விளக்கம் விஷம் தடவிய அம்பால் கொல்லப்பட்ட உயிரை சாப்பிடக்கூடாது இல்லை என்ன சந்தேகம் எவனால் சாப்பிடுவான்னா அதில் விஷம் தடவி அதில் அடிச்சிருக்கான் புலியை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க பஞ்ச நக்காக ந பட்சியாக பஞ்ச சாப்பிட்றதில்ல நாம் புலியெல்லாம் சாப்பிட்றதில்ல புலி சிங்கத்தையெல்லாம் சாப்பிட்றதில்ல ஏன் வச்சுக்கோ நாம் சாப்பிட்ற எல்லா பிராணிகளும் நாம்னால் நான் என்ன சொல்லிக்கல சேர்த்துக்கிறோம் நாம் சாப்பிட்ற பிராணிகளெல்லாம் அது சைவமா இருக்கிறதா பார்த்தா சாப்பிடும் இல்லையா இன்டைரக்ட்லி வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியன் கூட இன்டைரக்ட்லி வெஜிடேரியன் தான் எனக்கு மாடெல்லாம் சாப்பிட்ற குரூப் மாடு சாப்பிட்றாங்க மாடு என்னது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா யானை சாப்பிட்றமோ கேட்டுறாங்கயோ ஆடு சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் மீன் எப்படியோ தெரியல பொதுவாக இப்படி சொல்லுவாங்க மீன் எல்லாத்தையும் சாப்பிடும் இல்லையா கண்டதெல்லாம் சாப்பிடுது குழுவெல்லாம் சாப்பிடுது பொதுவாக போயிட்டு போட்டு தாத்யம் இல்ல நன்றாக தீட்டுறது கர்மயோகம் உபாசனைகளால் நன்கு தீட்டி சாதன சதுஷ்டி தான் தீட்டு நல்லா தீட்டினா தான் உபரிஷத்தில் உக்காரது உபனிஷத்தில் உட்கார்றதுக்கே யோக்கியதை வேண்டாமா உபரிஷ கிளாஸில் இருக்கிறது பதினோரு நாள் இருக்கிறது சாதாரண விஷயமா என்ன உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய விழாவே நடத்தணும் இந்த கிளாஸை கேட்குறதுக்கே அதனால் இதை பொறுமையாக படிக்கணும்னு சொன்னால் உபனிஷத்து உபனிஷத்தை அத்தியனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நல்ல யோக்கியத்தை வேண்டும் அதுக்கு ரொம்ப நாள் கர்மயோகம் பண்ணியிருக்கணும் உபாசனை பண்ணியிருக்கணும் நரிய நிறைய ஜபம் தியானமெல்லாம் பண்ணி விவேக வைராக்கியத்தை எல்லாம் தான் அதை பண்ண முடியும் விவேக வைராக்கியங்களை சம்பாதித்திருந்தால் ஒழிய அதை பண்ண முடியாது அதனால் ஏன் வச்சுக்கோ தட்டுறதெல்லாம் என்னது எல்லாம் தட்டி சாண பிடிக்கிறதெல்லாம் என்னது கர்மயோகம் உபாசனையினால் பண்ணி சந்ததீத சந்ததீதன்னு சொன்னால் அதில் நன்றாக சந்தானம் குறியார் சந்தானம் புரியாதுன்னா என்ன அதில் நல்லா இப்படி வைக்கணும் வைக்கிற மாதிரி உபனிஷத்துக்குள்ளே வைக்கணும் நன்றாக பக்குவப்படுத்தப்பட்ட ஜீவாத்மாவானவன் தன்னை கர்மயோகத்தினாலும் உபாசனையினாலும் நன்கு சீர் செய்து கொண்ட ஜீவாத்மாவானவன் தன்னை உபநிஷத் விசாரத்தோடு இணைத்துக்கொள்ள வேண்டும் இங்க குறிப்ப ஓங்காரத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும்னா சேதே ஆயம்யன சேந்திரியம் அந்த ஸ்வ விஷயா வினிவருத்திய என்ன பண்ணணும்னா இந்த பொறிகள் மனதையெல்லாம் அது போகின்ற போக்கிலே போக விடாமல் சென்ற விடத்து செலவிடா தீ தொரியி சங்கராஜர் அதே சொல்கிறார் சந்தானம் குறையா சந்தானம் அதை வைக்கணும் வச்சு என்ன பண்ணணும்னா ஆயம் ஏன் இழுக்கணும்னா பிரம்மனை நோக்கி செலுத்தணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துலேருந்து விலகணும் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வேண்டாம் சுவாமி துக்களுக்கு படிக்கலாமா கூடாதா உபனிஷத்து படிக்கிறான்னு படிக்கலாம் அப்புறம் உபநிஷத்து மறந்து போய்டு ஆகும் அதெல்லாம் படிக்கலாமா இதெல்லாம் சுவாமி இது கூட கூடாதா அப்படின்னா உங்களுக்கு இது கூட கொடுக்காது நாமளாக தடுக்கிறது உங்களுக்கு மோட்சம் வேணுங்கிற ருச்சி இருந்ததுன்னா இதில் எல்லாம் இருக்காது நம்ம கொஞ்சம் பரவாயில்லைன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் எதுவும் பரவாயில்லை எதுவும் நமக்கு என்ன மோட்சம் விட்டால் போய்விட போகிறது இல்லை மோஷம் தான் எப்பவுமே இருக்குன்னுட்டாரே இதுதான் எப்பவும் கிடைக்காது அவரே குருக்கிட்ட வந்து மைசூர் பார்த்தா வாங்கி சாப்பிட்ருக்காரு அப்படி இருக்கிற போது நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன இந்த இடத்துல அப்படி இல்லை நீங்கள் அதை வரைக்கும் இப்படி இருக்கணும்ப்பா தத் பாவ கத்தேன சேத்தசா ஆயம்ய அதே கவனத்தில் இதெல்லாம் எதுவும் கவனிக்கவே கூட என்ன நடக்கிறது உலகத்தில் எது நடக்கிறது சுவாமி பதினோரு நாள் ஆச்சு ஊரில் என்ன நடக்கிறது என்ன சமாச்சாரம் ஒன்றுமே தெரியவே மாட்டேங்கிறது எல்லாம் ஃபோனில் வந்துவிடுமே நான் சொல்லிவிடுவாரேன் உசிலம்பட்டியில் என்ன நடக்கிறது பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு கொளுத்தியாச்சு அப்பப்போ இந்த சிலைக்கு செருப்பு மாலையை போட்டுறான் அவர் பாவம் என்னைக்கோ செத்து போயிட்டார் அவரை சிலையாக வச்சு அவரை அவமானப்படுத்துகிறான்னு இவன் நினச்சி ஏ சண்டையோ சண்டை வெடிஞ்சிடுந்தான் அதனால் என்றைக்கு இவங்களைலாம் எஜுகேட் பண்ணுறதுன்னு தெரியலப்பாவன் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா இவன்லாம் எஜுகேட் ஆகிட்டால் நமக்கு ஓட்டுப்பட மாட்டேன்னு பயமாக இருக்குது அதனால் இவங்கெல்லாம் எஜுகேட்டே ஆகக்கூடாது எல்லாம் படித்தான்னா எல்லாம் உருப்பிட்டுருவானே தத்பாவகத்தேனச்சேதா இந்த விவகார விஷயங்கள்லேருந்து விடுபட்டு சேந்திரியம் அந்த ஸ்வவிஷயத் விநிவர்த்திய அந்த விஷயத்துலேருந்து அதை நீக்கி தத் பாவகத்தேன அந்த பிரம்மன்லேயே தத் பாவகத்தேனச்சேதனா என்ன அர்த்தம் அதே எண்ணிக்கொண்டு தச்சிந்தனம் ததேகத் தியானம் ததேவர் சொல்லுவார் பதஞ்சலி சொல்லுவார் ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி சமாதிக்கு லக்ஷணம் சொல்கிறார் பதஞ்சலி அதே நினச்சுன்னு இருக்கணும் வேறு எதுலேயும் கவனம் இருக்கக்கூடாது ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி தியானம் பண்ணுறவன் இருக்கானா தியானம் நடக்கிறதாங்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது அதுக்கு பேர் சமாதி ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி தான் இல்லாதது போல தோற்றம் அளிப்பது எதுவோ அதுவே சமாதி அதே அதனால என்ன லட்சியம் என்னதுன்னா தத்து அக்ஷரம் லக்ஷ் தது அக்ஷரம் அக்ஷரம் லட்சியமேவ வித்தி தத்து லட்சியம் அக்ஷரமேவ சோம்ய வித்தி சோம்யங்கிறது நீங்கள் அர்த்தம் பண்ணியாச்சு ஏற்கனவே சொல்லியாச்சு இனிமையானவனே அத அதையே லட்சியமாக கொண்டு தத்து அக்ஷரம் ஏவ லட்சியம் பூத்வா அந்த அக்ஷரத்தையே லட்சியமாக கொண்டு வித்தி அறிந்து கொள்வாயாக அங்க சொன்ன வரேண்யம் வரிஷ்டம் வேத்தவ்யம் அறிவாயாக என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜீவாத்மா பக்குவப்பட்ட ஜீவாத்மா பண்பட்ட ஜீவாத்மா தன்னை உபனிஷதங்களோடு இணைத்து கொண்டு உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மமும் நானும் ஒன்று என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து அந்த உண்மையையே தியானித்து கொண்டிருப்பானாக அகம் ப்ரமாஸ்மி அக்கார உக்கார மக்கார விஸ்வத்தேஜசிராஜ விராடஹிணர்பீஸ்வர எல்லாம் போட்டுக்கணும் அவதஅத்தீத எல்லாம் போட்டு சுத்தச்சைதமாத்திரப்பிரணவிரச்சுதா அவாரிய பிரபஞ்சோபமாக इति சாந்திவ் குறிய என்று अप्रमत्तेन அப்பமத்தியம் ன்மயோத் பிரிய அப்பிரமத்தை வேரவத்தன்மயோத் அதை விளக்கிச் சொல்லுகிறது இங்கே அங்க என்ன சொல்லப்பட்டது महास्त्रं धनुहू उपासा स... स... शरं ஐப்பம் மகாஸ்திரம் தனு உபாசித்த அப்புறம் தத்வேத்தம் ஆயம வித்தி இது முதல் மந்திரத்தில் நம்ம பார்த்தது இங்கே சொல்லப்படுகிறது தனு ஈஸ் ஈக்வல் டூ பிரணவ தனு என்்த்தல் அது எதை குறிக்கிறது பிரணவத்தை குறிக்கிறது பிரணவம்னா என்ன அர்த்தம் பிரகரிஷேண நூயத்தே ஸ்தூயத்தே இணவ பிரகரிஷேன நன்றாக நூயத்தை போற்றப்படுகிறது ஸ்தூயத்தே பிரகரிஷேண நூயத்தே ஸ்தூயத்தே இணவ இந்த உலகத்திலேயே அதிகமாக உச்சரிக்கப்பட்ட உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உச்சரிக்கப்பட போகிற ஒரு மந்திரம் ஓங்கார மந்திரம் ஆக அந்த ஓங்கிறதுக்கு ஒரு பேர் பிரணவகா அதிகமாக மிகச்சிறப்பாக போற்றப்படுவதுன்னு அர்த்தம் அர்த்தம் மிக சிறப்பாக அதிகமாக உச்சரிக்கப்படுவது என்றெல்லாம் இதற்கு பொருள் அப்புறம் என்னது ஷரகா ஆத்மா ஹீங்கிறத அர்த்தம் பண்ண வேண்டியது இல்லை ஜீவாத்மா மா லக்வல் டு பிரம்ம லக்ஷ்யம் இஸ்இக்குவல் டு பிரம்ம லட்சியம் என்னது பிரம்மன் தான் பரமாத்மா பரமாத்மா லக்ஷ்யம் முதல் மந்திரத்திலேயே ரெண்டாவது மந்திரத்திலேயும் சொல்லப்பட்ட ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியந்தான் இங்கே லக்ஷியம் நானும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற அந்த எண்ணந்தான் லட்சியம் லம் அப்ரமத்தேன வேத்மா தனு ஷர லட்சியம் மூணுதான் திருஷ்டாந்தத்தை பார்க்க வேண்டியது வில் அம்பு லக்ஷியம் ஓங்காரம் அப்புறம் என்னது ஜீவாத்மா பிரம்மன் இது என்ன பண்ணணும் வேத்தவியம் வேத்தவியம் அறிந்து கொள்ள அந்த லட்சியத்திலேயே இருக்க வேண்டும் எப்படின்னு அப்ரமத்தேன கவனமாக இருங்கிறது அப்ரமத்தேன லட்சியத்தில் எப்படி மனசை சமாதி வைப்போமோ அது மாதிரி அதையே ஆத்மாவாக நினைக்கணும் அப்பிரமத்தேனங்கிறது சங்கராச்சாரியார் சொல்றார் பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா பிரமாத வர்ஜித்தேன சர்வத்தகா விரக்தேன ஜிதேந்திரியேன ஏகாகிரசித்தேன வேத்தவியம் அப்புறமத்தேனங்கிறதுக்கு விளக்கம் அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த வெளியில் போய் எதையாவது அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை தேர்ச்சிட்டுங்கிறோம் இல்லையா திருஷ்ணா பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா அதை போய் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்குற ஆசை இருந்துகிட்டே இருக்கு திருஷ்ணா அதெல்லாம் கூடாதுங்கிற இதுக்கு வந்தாச்சு இதுக்கு வர வர வரதா இருந்தா அதெல்லாம் விட்டுத்தான் ஆகணும் இல்லாட்டி அது இருக்குன்னா அது தர்மமாக அனுபவிச்சுட்டு போய் யார் வேண்டான்னு சொன்னால் ஆனால் பாக்கிய விஷய உபலப்தி திருஷ்ணா பிரமாத கவனக் குறைவாக பரவாயில்லைன்னு அப்பப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே பரவாயில்லை கொஞ்சம் இந்த விஷயமெல்லாம் பேசினா என்ன எப்போ பார்த்தாலும் உபரிஷத்தையும் எத்தனை தரம் பேசிகிட்டே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கதையை கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு தான் பிரமாதம் கவனக்குறைவாக வந்துவிடுறோம் பழையபடியும் அதே பேசுகிறோம் கழுகு உயர பறந்தாலும் அது பணத்தை தான் பார்த்துட்டுருக்குன மாதிரி எவ்வளவோ உயர்ந்த சாஸ்திரத்தை படித்தாலும் புத்தி எங்கே போடுறதுன்னா பழைய வெடியும் வந்து என்னது காசிப்பிங் அரட்டை அவன் எப்படி இவன் எப்படி உங்க அம்மா எப்படி எங்கள் அம்மா எப்படி உங்கள் தாத்தா எப்படி எங்கள் தாத்தா எப்படி உங்கள் வீட்டுக்காரர் இப்படி எங்கள் வீட்டுக்காரர் அப்படி நான் இப்படி நீ இப்படி இதெல்லாம் படியாது கிடையாது ஒண்ணும் கிடையாது அகம் பிரம்ம அஸ் துவம் பிரம்ம அசி சர்வம் ஹலு இதம் பிரம்ம துவைத்தமே வரவேடாது ஆகையினால் பாஹ்ய உபலப்தி விஷய பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா பிரமாத வர்ஜித்தேன சர்வத்திரக்தேன நல்ல வாக்கியம்லாம் போட்டிருக்காரு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது இந்த உபநிஷத்தை தவிர வேதாந்தத்தை தவிர எதுலேயும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நோ கிரிக்கெட் நோ டென்னிஸ் நோ ஸ்போர்ட்ஸ் எத்தனையும் நோ மணி மேட்டர் அவன் என்ன வட்டி கொடுக்குறான் அந்த கதையெல்லாம் கிடையாது எதுனா சன்னியாசம் ஆயிடுடாச்சுன்னா இதுக்கெல்லாம் எங்கே இருக்குது இருந்தே தெரியும் அப்பா இது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லணும் நஷ்டம் இல்லை ரொம்ப சௌரியம் நம்ம அதை பிடிச்சுட்டு அதை கஷ்டத்தை பிடிச்சிக்கிட்டு கஷ்டம் கஷ்டம்னா என்ன பண்ணுறது கஷ்டத்தை பிடிச்சிக்கிட்டு கஷ்டமில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இதை கஷ்டம்னு சொன்னோம் ஆனால் என்ன அர்த்தம்னா நமக்கு அப்பப்போ அது உலக விஷயமெல்லாம் கஷ்டமில்லாத மாதிரி ஒரு பிரமே அப்புறம் பார்த்தோன்னே எதுக்கு தான் திரும்ப இதுக்கு வந்தோமோ தெரியல அன்றைக்கே சொன்னார் சுவாமிஜி திரும்ப திரும்ப இந்த புத்தி இப்படி பண்ணிகிட்டே இருக்கு அதை என்ன மாயையோ தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் விரக்தேன் சர்வத்தகா விரக்தேன எல்லாத்துலேருந்து நல்ல விரக்தி அடைஞ்சு ஜிதேந்திரியேன எல்லாம் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு புரிவிக்காரம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாம ஜிதேந்திரியேன ஏகாகிர சித்தேன எத்தனை விஷயம் ஏகாக்ர சித்தேன் ஒருமுகப்பட்ட மனதுடன் வேதவ்யம் லட்சியம் பிரம்ம வேத்தவ்யம் அதிரேயே மனசை அப்படியே இருந்தால் என்னாகும்னா எப்போ பார்த்தாலும் அது மயமாக ஆயிடுவான் சொல்கிறாங்க இல்லையா சிவப்பழமாக ஆயிட்டான் சிவமாக ஆயிட்டான்ப்பா சித்தமலம் அறிவித்து சிவமாகவே ஆயிட்டான் அல்ல ஷரவ அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நான் நான் பிறந்ததோ வளர்ந்ததோ விவகாரமோ ஏதிலையும் கவனமே கிடையாது என்னதான் ஷரவத்து எப்படி அந்த லட்சியத்துக்குள்ளேயே போய் அம்பே உள்ளே காணாமல் கூட போய்டும் சில சமயம் விட்டா அம்பு உள்ளே போடு அது மாதிரி தன்மயோபவே ஷரவத் அம்பை போல அம்பை போல ஜீவாத்மா என்னாகணும் அதன் மயமாக ஆகிவிட வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோ அதன் என்ன அர்த்தம் அதுவும் நானும் ஒன்றுங்கிற எண்ணத்திலேயே பல மந்திரங்களில் காணப்பட்ட அந்த எண்ணத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் யசாசரஸ்ய லட்சிய ஐக்காத்மியம் பலம் பவதி தத்தா தேகாதி ஆத்ம பிரத்ய திரஸ்காரனேன திரஸ்கரணேன தேகாதி ஆத்ம பிரத்ய திரஸ்கரணேன இதெல்லாம் எப்படி அம்பு போய் அதுமயமாக ஆயிடுறதோ அதுக்கு உதாரணமாக சொல்கிறார் இந்த தேகம் நான் அல்ல தமிழன் நான் அல்ல திரும்ப திரும்ப இதான் சொல்றேன் பிராமணன் நான் அல்ல சன்னியாசி நான் அல்ல அப்புறம் நான் இளைஞனும் அல்ல முதியவனும் அல்ல தேகாதி ஆத்ம பிரத்ய இதையாவது இதுக்கு கதையெல்லாம் எப்போ பார்த்தாலும் பயோடேட்டா வச்சுட்டே இருக்கோமே இது பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இருக்கிற ஊர் மாட்டின் இருக்கிற ஊர் எல்லாத்தையும் அதை இதையும் சொல்லிக்கின்றே இருக்கும் அப்புறத்தே திரஸ்கார அக்ஷர ஏகாத்ம ஏகாத்மத்துவம் பலம் ஆபாதையேத் இத்தியர்த்தா ஆகினாலும் இதனுடைய தாத்யத்தை அழகாக சொல்லிட்டார் சங்கராஜர் தேக புத்தியை தேகோகங்கிற புத்தியை விட்டு ஜீவோகங்கிற புத்தியை விட்டு பிரம்மைவாகங்கிற புத்தியோடு இருக்கணும் அதுதான் தாத்பரியம் நாஹம் தேகா நாஹம் ஜீவா அஹம் நித்தியசுத்த புத்தமுக்தபரிபூர்ணசிதானந்த அத்வைதம் பிரம்ம அஸ்மி ஜீவோ நாஹம் தேகோ நாகம் பிரத்யகிந்த பிரம்மைவாகம் அதுதான் உண்மை இந்த ஞானம் பொய்யான ஞானமல்ல இது கற்பனை அல்ல இது சத்திய ஜானம் அதன்மயமாக ஆகிவிட வேண்டும் திரும்பும் இதே கருத்தை உபனிஷத் சொல்லுக படிக்கலாம் எஸ்விவுச்சாந்தரி மனசாணை தமேவம் ஜான ஆத்மாநா வாச்ச விமுஞ்சமஷ சேத்துவு பிவீச்சாத்தரி ஓ மன பிரணைச்சை தமேக்கம் ஜான ஆனம அமதை சேது தம் ஏக்கம் ஆத்மான ஆடர் உபனிஷத் ரொம்ப அழகா சொல்றது தம் ஏக்கம் ஆத்மானம் ஜானத அந்த ஆத்மா ஒன்றையே நீங்கள் அறிவீர்களாக எந்த ஆத்மாவை எதனிடத்தில் சொர்க்கலோகமும் விண்ணுலகமும் மண்ணுலகமும் மண்ணுலகத்துக்கும் விண்ணுலகத்துக்கும் இடைப்பட்ட உலகங்களும் மனதும் பிராணனும் அனைத்து இந்திரியங்களும் எல்லாம் வியாபித்திருக்கிறதோ ஓதம் ஓதம்னா வியாபித்திருக்கிறதோ இப்போ என்ன சொல்கிறோம் குடம் மண்ணை சார்ந்திருக்கிறது குடம் மண்ணில் இருக்கிறது மண்ணே குடமாக காட்சி அளிக்கிறது ரெண்டும் கரெக்டு தானே குடம் மண்ணில் இருக்கிறது மண்ணில் இருக்கிற போது மண் எங்கேயோ தனியாக இருக்கு இப்போ டேபிள் மேலே புத்தகம் இருக்கிற மாதிரி இல்லை குடம் மண்ணில் இருக்கிறது மண்ணே குடமாக காட்சி அளிக்கிறது நகை தங்கத்தில் இருக்கிறது தங்கமே நகையாக காட்சி அளிக்கிறது அலை தண்ணீரில் இருக்கிறது தண்ணீரே அலையாக காட்சி அளிக்கிறது திரும்ப திரும்ப இதே உதாரணம் நூ ஆடை நூலில் நூலில் இருக்கிறது நூலே ஆடையாக காட்சி அளிக்கிறது அப்படி பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மத்தில் இருக்கிறது பிரம்மமே பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது அதுதான் சொல்கிறார் முதல்ல சொல்கிற போது எல்லா உலகங்களும் எதில் ஓதம் ஓத்தம்னா சமர்ப்பித்தம் ஏற்கனவே பார்த்தோம் சமர்ப்பித்தம் தேரிக்ஷம் சமஷ்டி சமஷ்டியும் எந்த ஒன்றில் இருக்கிறதோ சமஷ்டியும் எந்த ஒன்றில் இருக்கிறதோ எந்த ஒன்றே சமஷ்டியாகவும் எஷ்டியாகவும் காட்சி அளிக்கிறதோ ஏதாவது இங்க ஏதாவது அடிக்க முடியுமா இந்த கிளாஸ்ல என்னத்தை பண்ண முடியும் அளிக்கிறதோ உண்மையில் என்பதும் சமஷ்டி என்பதும் கற்பனை இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் என்பது இமேஜினேஷன் கற்பனை மாயத்தோற்றம் தனியாவது பொதுவாவது தனியும் பொதுவும் எதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ பொது என்பதை பரமாத்மா என்றும் தனி என்பதை ஜீவாத்மா என்றும் பொருள் கொண்டால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எந்த சைதன்யத்தை சார்ந்திருக்கிறதோ ஆக விராட் ஹிரண் கர்பன் ஈஸ்வரன் விஸ்வன் தேஜசன் பிராக்யன் இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இதெல்லாம் என்னென்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியாது விராட் ஹிரண்யகர்பன் ஈஸ்வரன் விஸ்வதைஜச பிராஜ்யன் இதெல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னா ஒரே சைத்தன்யம் தான் ஞாபகம் இந்த சைத்தன்யத்தில் உயர்வோ தாழ்வோ எந்த துவைதமும் கிடையாது ஹையர் ஸ்டேட் கான்ஷியஸ்னஸ் லோயர் ஸ்டேட் கான்ஷியஸ்னஸ் மிடில் ஸ்டேட் கான்ஷியஸ்னஸ் அன்கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஓன்லி இதெல்லாம் இங்கிலீஷ் புஸ்தக்தான் இந்த ப்ராப்ளம் தமிழில் வேறு விதமான பிரச்சனைகள் இங்கிலீஷ் புத்தகத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் அவங்க தான் என்னென்னா சாஸ்திரம் படிக்காதவங்க நிறைய புத்தகம் எழுதிக்கிட்டாங்க அதனால என்னாச்சுன்னா சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை சொல்கிற போது சாஸ்திரம் சொல்கிறவன் தடுமாற வேண்டியிருக்கு ஏன்னால் அதுதான் நிறைய பாப் பாப்புலர் அது அவைலபிளாக இருக்குது டீச்சிங் அவ்வளோ அவைலபிளாக இல்லை அந்த புக்ஸ் எல்லாம் எல்லாேருக்கும் எத்த பித்தந்தடி நிம்மதிக்காக ஏதோ படிக்கிறாங்க படிக்கிற போது எல்லோரும் முமுட்சுக்கள் படிக்கிற போது அவங்க படிக்கிற போது அவங்க மனசில் ஒரு விதமான ஆத்மாவை பற்றி சைதன்யத்தை பற்றி அவங்க மனசில் ஒரு விதமான கற்பனை எண்ணங்கள் வளர்ந்து விடுகின்றன வளர்ந்து தடிச்சுடுறது மரமாகவே ஆயிடுறது அதுக்கப்புறம் நாம் வந்து இல்லை இல்லை அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தப்பு இவர் எப்படி சொல்கிறது சரின்னு ஒத்துக்கிறது அப்படின்னு சந்தேகம் நம்ம டேரக்டாக போகிறோம் உபநிஷத்தில் ஒரிஜினலை பார்க்குறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வேறு சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் ஏன் வச்சுங்கோ உபனிஷத்துன்னா இந்த புத்தகத்தை தான் படிக்கணும்னு இல்லை கைவல்ய நவநீதம் படித்தாலும் ஒன்று தான் இங்கிலீஷில் படித்தாலும் ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இருக்கும் அந்த முறையான பாடம் இருக்கு முறை இல்லாமல் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விவேகானந்தர் அங்கே சொல்லியிருக்கார் இங்கே சொல்லியிருக்கார் ரமண மகரிஷி இங்கே சொன்னார் அங்கே சொன்னார் அதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுங்கோ தலை சுத்தும் ஆர்டராக படிக்கணும் முறையாக இல்லாட்டி அதையாவது ஆர்டர் ஆக்கணும் விவேகானந்தர் அங்கே சொல்லியிருக்கார் இங்கே சொல்ல அதை ஆடர் பண்ணுங்க ஒழுங்கு பண்ணுங்கோ சமன்வயம் பண்ணுங்கோ அங்கே ஒன்று சொல்லியிருக்கார் இங்கே அங்கே யாருக்கா ஒன்று சொல்லி வச்சுருப்பார் இங்கே யாருக்கா ஒன்று சொல்லி வச்சுருப்பார் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அது ஆர்டராக இருக்குது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தானதுன்னு ஆர்டராக இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பண்ணி வச்சுருக்கார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும் வேணாம் ஒன்னு பண்ணுங்க உபனிஷத் மந்திரங்களுக்கு விவேகானந்தர் இதை பற்றி கூறியது அப்படி போடுங்க பாபோம் சித்வான் சாமி பகவத்கீதி எழுதின மாதிரி ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களோட கோட் பண்ண மாதிரி போடலாமே புரியறதில்லை அதனால என்னத்துக்கு சொல்றோம்னா இதெல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரு நாளும் ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆக வேண்டியதில்லை ஜீவாத்மா என்ன புரிஞ்சுக்கணும் நாம் பரமாத்மா இல்லைங்கிற அஜானம் இருக்குது இந்த என்ன பண்ணுகிறது உபனிஷத்து இந்த அஜானத்தை நீக்குகிறது அஜ்யான நிவத்தி அவ்வளோதான் பண்ணுறோம் ஆஹா ஓத்தம்னு சொன்னால் வியாப்தம் சமர்ப்பித்த ஏற்கனவே அத்தை தத் நிஹிதம் எஸ்மின் லோகா நிஹிதா எஸ்மின் லோகா நிகிதா லோகி நஷ்ச்ச ரெண்டாவது மந்திரம் சர்வைகி பிராணைஹி சஹ மனஹா ஓதம் இதுதான் சர்வைஹி பிராணைஹி சக எல்லா பிராணங்களோடும் சக்காரத்தினால இந்திரியங்களோடும் போட்டுக்கணும் இந்திரியங்களோடும் சஹ மனஹா ஓதம் எதனிடத்தில் மனமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ இதனுடைய அர்த்தம் என்ன முதல்ல வந்து எஸ்மின் தியுஹு பிருத்திவி அந்தரிக்ஷம் செத்தம் சர் முதல் வரி வந்து சமஷ்டி சமஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கிறதோ எதில் சமஷ்டி பிரபஞ்சமும் இருக்கிறதோ அப்புறம் ரெண்டாவதுல எதில் எஷ்டி பிரபஞ்சமும் இருக்கிறதோ எஷ்டி சரீரமும் இருக்கிறதோ இந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா எல்லாம் வந்து சூக்மா அன்னைக்கு சொன்னேன் இல்லையா சிக்சர்னு சொன்னே இல்லையா எல்லாம் தலைக்கு மேலே போயின்ட்டே இருக்குது சுவாமிஜி இட் இஸ் நாட் காம்ப்ரஹென்சிபிள்ங்கிறாங்க இங்கே இல்லையா இந்த அதை வந்து பற்றி அது புரிஞ்சிக்க முடியல அதை கிரகிக்க முடியல அதை வந்து அது வந்து நமக்கு மனசில் கிரகிக்க முடியல கிரகிக்க முடியலன்னாலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் புரியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சுக்கொண்டே இருந்தால் அது புரியும் நான் முதலே சொன்னேன் எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதை அறிய முடியாதோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அதில் ஒரு ஞானம் புரிக்கிறதா இல்லையா இருக்கா இல்லையா எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ ஒரு இது ஒரு சென்ட் மனதால் எதை அறிய முடியாதோ அதுவே நீ அதுவே பிரம்மம் அப்படின்னு உபரிஷன் சொல்லிக் என் மனசா ந மனுதே ஏனாகு மனோமதம் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுமா வேண்டாமா எந்த சென்டென்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்கணுமா வேண்டாமா எந்த வாக்கியத்துக்கும் ஒரு வாக்கியார்த்தம் இருக்கணுமா வேண்டாமா இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் விளங்குறதா விளங்கலையா இந்த வாக்கியத்துக்கு எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதனை அறிய முடியாதோ அதுவே நீ அதுவே பிரம் அந்த நீயே பிரம்மங்கிற வாக்கியம் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கத்தான் செய்கிறது அந்த அறிவே பிரம்ம ஜானம் எனப்படும் அது சொல்வது இந்த உபனேஷத்து சொல்வது இல்லாட்டி இவ்வளவு பரிசிரமப்படுமா உபனேஷத்து தம் அந்த ஆத்மானம் ஆத்மானம்னா என்ன ஆத்மாவை எப்படிப்பட்ட ஆத்மான ஏக்கம் ஆத்மானம் ரொம்ப முக்கியம் அத்வைத்தம் ஆத்மானம் ஏக்கம் ஆத்மான ஒன்றேயான ஆத்மாவை பரமாத்மாவது ஜீவாத்மாவது ஆத்ம சப்தே அத்தியஸ்தம் ஜீவத்தன்மையும் பரத்தன்மையும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஜீவ ஆத்மா பரம ஆத்மா இந்த ஜீவத்தன்மை பரமத்தன்மை ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஜீவ ஆத்மா பரம ஆத்மா ரெண்டு ஆத்மா இல்லை ஏகம் ஆத்மானம் ஏக ஆத்மான ஜீவ ஜீவேதமோ ஜீ ஜடஜேதமோ ஜீவ ஜடபேதமோ ஈஸ்வர ஜீவேதமோ ஈஸ்வர ஜடபேதமோ ஈஸ்வர ஈஸ்வர பேதமோ எந்த பேதமும் கிடையாது ஏகாத்மா ஏகாத்மா மானம் ஏம்ானதம்ள்ளுங்கள் அனுபவமாக இருக்கின்ற இந்த பேருமையை உணர்ந்து கொள்ளுங்கள் ஜானதா ஹே சிஷ்யா ஓ மாணவர்களே இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் ஜானத சரி உணர்ந்துகிட்டு நாங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாமா படிச்சான மறுபடியும் மாட்டிப்பேன் அர்த்த காம தனத்துல தர்மத்துல சிக்கிப்பேன் அதனால எல்லாத்தையும் விடும் எல்லாத்தையும் விட்டு எப்ப பார்த்தாலும் என்ன பண்றதுன்னா இதுலயே ஊறிருந்த ஆத்மாவை தவிர எதையும் வாயத்திறந்து பேசாது நான் பாடி உன்மா நான் பாடி உன்னுடைய ஆஸ்தான வித்வான் தோற்றுவிட்டால் இனி எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது அப்படி சொன்ன மாதிரி பாடம் வாயத்திறந்து பாடாம எப்படி பாடுவான் எவனும் இனி வாயத்திறந்து பாடக்கூடாது அப்படின்ன மாதிரி வேற ஒன்றும் பேசக்கூடாது சுப் சாப் வாய மூடு அந்யா வாச்சோ விமுஞ்சதெல்லாம் ரொம்ப முக்கியம் மற்ற வார்த்தைகளை விடுக பேசினா உபனிஷத்தை பற்றி பேசு ஆத்மாவை பற்றி பேசு வேற எதை பற்றியும் பேசாத அனாத்மாவை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது அனாத்மாவை பேசுறதுனால வர ஆனந்தம் அனித்தியம் அனாத்மாவை பற்றி பேசி வர்ற துக்கமும் அனித்யம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆஹா அனாத்ம விஷயங்களை பேசாதே பேசினால் ஆத்ம விஷயங்களை பற்றி பேசு கோயில் என்ன சொல்லுவோம் இறைவன் புகழை பேசுவதாக இருந்தால் இங்கே பேசுங்கள் செல்போன் பேசாதீர்கள் ஆத்மா அந்யா வாச்சோ விமுஞ்சதான் செல்போனை கூப்பிட்டு இன்னைக்கு உபனிஷத்தில் எஸ்மின் தேவ் பிருத்வி அதுக்கு சொன்னாருன்னு சொன்னால் பரவாயில்ல பரவாயில்ல ஆத்மான அந்யா வாச்சோ விமுஞ்சத எதுக்கு இப்படி போய் போட்டு குத்தி குத்தி சொல்றீங்களே ஏன் அப்படின்னா ஏஷஹா அமிர்தசிய சேத்து ஏஷஹா இதுவே மோக்த்திற்கு பாலமாகும் நீ மோக்ஷத்தை அடையணும்னா இந்த பாலத்தில் தான் நீ போகணும் சேத்துகுன்னா என்ன அர்த்தம் பாலம்னு பேர் இதுதான் இப்போ பிரச்சனையில் இருக்கே சேது சமுத்திர திட்டம்னு போட்டு சேத்துவை இடிக்கணுங்குற நான் பாருங்களேன் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் இன்னும் படிக்கலை நம்ம நம்ம என்னான் தானே கேஸ் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் கீழ்கோர்ட்டில் முதல்ல கேஸ் போட்டது நான் என்னை போட சொல்லிவிட்டார் தயானு சுவாமிஜி ஃபஸ்ட்டு கீழ்கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டது என்னோடய பேரை போட்டு தான் போட்டு நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து போட்டேன் அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அங்கேருந்து சொல்கிறாங்க இப்போ என்னெல்லாமோ பார்த்து திரும்ப இந்த பக்கம் சக்ஸஸ் ஆகிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கான் மாற்றி தான் போட்டானது போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னமும் அவங்க ஆளுங்கள்லாம் வச்சு பண்ணது பகவான் தான் காப்பாற்றுறேன் நான் ஒன்றுமே பண்ணலை ஒழுங்காக தட்சிணாமூர்த்தி பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி என்னன்னு கூட கேட்கறது இல்லை அவங்க ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்களே தவிர அது என்னாச்சு ஏதாச்சு ஒரு நாளும் கேட்டதில்லை அப்படி இருந்தால் நான் இங்கே ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா இதுவே எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்குறதுக்கு இன்னும் வே கொடுக்கணும்னு டைம் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய டைம் கொடுக்கணும் இருக்குதுன்னு தோன்றுறது ஜெய் சீதாராம் ஜெய் பஜ்ரங்கபலி தான் ரெண்டு தான் சொல்லுவேன் நான் ஃபோனில் ஜெய் சீதாராம் ஜெய் பஜ்ரங்கபலி வீர தீர சூர ஹனுமந்தனைக்கு ஜெய் அவ்வளோதான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறார் உடனே ஆசையோடு ஃபோன் பண்ணுறாரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த எக்ஸைட்மெண்ட் அதோடு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜி அவர் ஏதோ ஒரு பல சந்தோஷத்தில் சொல்கிறார் ஏஷஹா அமிர்தசிய சேத்து அந்த சேத்து போய்ட்டு போகிறது ஒரு வேளை உடச்சானா என்ன பண்ண முடியும் என்ன நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரயத்தனத்தை பண்ணுறோம் பகவான் பிளான் பண்ணிவிட்டார் இவனை வச்சு இடிக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்க்கலாம் என்ன பேய்கள் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னா இப்போ பாரதியார் சொல்லிட்டு பேட்டர் அன்றைக்கி இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியப்போது ராமர் இருந்தாரான்னு கேட்குறான் இவர் தாத்தா இருந்தாரான்னு கேட்குற மாதிரி இருக்குது ராமர் இருந்தாரான்னு கேட்குறான் நிஜமாக கட்டினாங்களான்னு ராமாயணம் உண்மைதானாங்கிறான் ஏன்னாப்பா இத்தனை ராமாயணம் இருக்குது கம்பராமாயணம் இருக்குது தொடர்சா ஊர் முழுக்க ராமாயணக்கதை எங்கே பார்த்தாலும் இருக்குது இங்கே தான் கேட்குறான் அந்த பக்கம் வடக்க போனால் நான் நான் சொல்லவே இல்லையே அப்படி இருக்கிறான் பயம் அங்கே ஓட்டு போய்டும் அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ராமர் பரம சத்தியம் இப்போ யாரோ இருந்தாரான்னு கேட்டாங்களா இன்னும் கொஞ்சமாக கழிச்சு கேட்க மாட்டாங்களா பாவ் நம்ம அந்யாவாச்சோ விமுஞ்சத்தை ஷ அமத்திய சேத்து அடுத்தவாக்க ஓம் பதிரங்குணுமே பசேமாஜா ஸிரீரங்கைஷு வசநூமேவி தஞ்சாயுந்திரோ வர பூஷா விவேவேதா ஸ்வியரிஷ்டேமி நோகஸ் ிா ஓ ஈரோரு மூதவி வோமவதுவா திணாமூர மூத்தி எல்லாம் வாழி அன்வர் வாழி பராபரம் ஹரி ஓம் आदि ஆதிகுகன் புவனேஸ்வரிதேவிக்கீ சத்நாஸ்வம